சச்சிதானந்த விஷோத்பத்தியவே தாபய விநாசாய கிரீடந்த குமாயுந் அவிநீத்த இதுக்கு மொதல் ஸ்லோகத்துல பகவான் ரா வசித்து கொண்டிருக்கிற பொழுது விஸ்வாமித்ராதிஷிகளெல்லாம் வந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து பிண்டாரக்கம் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு போனார்கள் அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறார் சுக்காச்சாரியார் பரீட்சத்துக்கிட்ட அந்த குமாரர்கள் எதுநந்தனாக குமாராக கிரீடந்தகா விளையாடிக்கொண்டிருந்தார்களாம் தான் உபவிர அந்த ரிஷிகளை பக்கத்தில் போய் உபசங்கிர பாதங்களை எல்லாம் பற்றி கொண்டு பப்ரச்சு பப்ரச்சு கேட்டார்கள் அர்த்தம் வினீத்தவத் பணிவா இருக்கிற மாதிரி காட்டிண்டு ஆனால் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவிநீத்தாகிறார் சுக்காச்சாரியர் உண்மையிலேயே பணிவில்லை பணிவில்லாம கர்வத்தோட ஆனால் பணிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு அவர்களுடைய திருவடிகளை பற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கலாம் கிரீடந்தஸ்தானு பவ்விய குமாராயது நந்தனாக உபசங்கிர பப்ரச் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள்